الحمد لله الحمد لله نحمده ونستعين به ونستغفره انا اعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فهو المهتدي ومن يضلل فلن تجد له وليا مرشدا اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان نبينا محمدًا عبده ورسوله والصلاه والله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى اله واصحابه واهل بيته ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فاوصيكم عباد الله بتقوى الله جل وعلا فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز பல கோடி படைப்பிடங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் பிரபுல் ஆலமியும் அனைத்தும் சலாமும் நமது தூதர் முகம்மது முஸ்தபா அல்ல அல்லாஹூ அறைந்துள்ள மகள்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாவிய ஊர்கள் ஐன்கள் நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹூ இயற்று வாழ்கின்ற அனைத்து மீன்கள் இருந்தாலும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் அல்லடியார்களே இந்த உலகத்தில் வாழும்போது எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளுமாறு தக்குவா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பா அங்களுக்கும் வசூலம் செய்து கொள்கிறேன் கண்ணியமான அல்லாஹு நடிகார்களே அல்லாஹூ காஹா இந்த சமூகத்துக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி முகமது சல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்களை இறுதி நபியாக இறுதி ரசூலாக உலகத்துக்கு அனுப்பி இறுதி வேதம் அல்புரானை மனிதர்களுக்கு போதிக்க வேண்டும் மனிதர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் மனிதர்களுக்கு நேரான பாதையை காக்க வேண்டும் என்பதற்காக இறுதி வேதம் அல்புராணை அல்லாஹு தாலா அழகி வசங்கம் அவர்களுக்கு வகையாக கொடுத்து அதன் மூலம் இந்த சமூகத்தை சொல்லலாக அழகி வசங்கம் அவர்கள் வழி நடாத்தினார்கள் வழிகாட்டினார்கள் தெளிவான அல்லாஹுடையார்களே ரசூல் சொல்லலாக அழகி வசந்தம் அவர்கள் வெறுமனே ராணுடைய போதனைகளை போதிக்கக்கூடிய ஒரு ரசூலாக உலகத்தில் இருக்கவில்லை மாறாக குரானை நடைமுறைப்படுத்தி காட்டிய இருபத்தி மூன்று வருட காலங்களுக்குள்ளால் அல் குரானிய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள் பெருமானார் சல் அல்லாஹு அலிஹசல்லம் அவர்கள் குரானின் அல்லாஹு எல்லா விடயங்களுக்கும் அல்ல வழிகாட்டியிருக்கிறார்கள் இபாதத்துடைய பகுதி சட்டத்திட்டங்களுடைய பகுதி முன்னைய சமூகத்தினர்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை சொல்லி அந்த பாடங்கள் அழிக்கப்பட்ட சமுதாயத்தினர்கள் அல்லாவுடைய அருளை பெற்ற சமூகத்தினர்கள் இவ்வாறெல்லாம் பல விடயங்களை அல்லாஹ் குரானில் ரசூலுல்லாஹி சொல்லலாஹு அழகி வசல்லம் அவர்களுக்கு வகையாக அல்லாஹ் இறக்கி இந்த சமூகத்துக்கு பாடமாக நமூனாவாக முன்மாதிரியாக அல்லஹ் ஆக்கி வைக்கிறார் நினைவானவர்கள் எனவே ரசூ சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் ஆயுஷா அல்லாஹு அல்லஹா தமிஷல்லு அழகி வசல்லம் அவர்களுடைய மனைவி சொல்வதை போன்று காண கொழுப்புகள் குரான் நடமாடும் குரானாக நடமாடும் அல்லாஹுடைய வேதமாக பிரம் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் இணை மாணவர்களே அல் குரானின் அல்லவுக்காக இபாதத்துடைய பகுதி வணக்க வழிபாடுகளுடைய பகுதி இவைகளை பற்றி அல்லாஹ் பேசுவதை விட அதிகமாக சட்ட திட்டங்களை பற்றி பேசுவதை விட அதிகமாக மனித பண்புகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறார் குணங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறார் பண்பாடுகளை பற்றி அல்லா பேசுகிறான் ஒழுங்க விளிமியங்களை பற்றி அல்லா பேசுகிறான் அந்த அடிப்படையில் தெனியமானவர்களே அல்லாஹ் ஒரு மனிதனுடைய கவலை எப்படி இருக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய அழுகை எப்படி இருக்க வேண்டும் ஒரு மனிதனை அள வைப்பவன் ஒரு மனிதனை சிரிக்க வைப்பவனும் அல்லா சொல்கிறான் அல்லாஹ் தான் ஒரு மனிதனை சிரிக்க வைக்கின்றான் சந்தோஷத்தை கொடுத்து ஆனந்தத்தை கொடுத்து மனதுக்கு விருப்பமான விடயங்களை ஏற்படுத்தி ஒரு மனிதனை அல்லாஹ் சந்தோஷப்படுத்துவதற்காக அல்லாஹ் சிரிக்க வைக்கின்றான் அதே நேரத்தில் கவலைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து அதே நேரத்தில் அதே மனிதனை அல்லாஹ் அளவும் வைக்கின்றான் எனவே குரான் ஒரு மனிதனுடைய சந்தோஷம் எப்படி வெளிப்படுத்தப்பட வேண்டும் ஒரு மனிதன் தனது சுத்தத்தை கவலையை எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் என்பதை கூட குரான் வழிகாட்டியிருக்கிறது அழுகைக்கும் முன்மாதிரி குரானிலே இருக்கிறது சில மனிதர்கள் சில சஹாபாக்கள் சில ஏழைகள் வடித்த தண்ணீரை குரான் பேசுகிறது ஏழு சகாபாக்கள் அல்லாஹுடைய பாதையில் செல்வதற்கு அவர்களுக்கு வசதி இல்லாத நேரத்திலே அல்லாஹுடைய தீனுக்காக நானும் செலவழிக்க வேண்டும் என்ற ஆசையோடு வருகிறார்கள் ஆனால் செலவழிப்பதற்கு கையிலே காசு கிடையாது ஏழைகள் அழுகிறார்கள் சேமி சேமி அழுகிறார்கள் அவர்களுடைய அழுகையை பேசுகிறது வரலாறு அந்த ஏழு சகாபாக்களை பற்றி பேசுகிறது அல்லாவுக்காக வேண்டிய அழுகவர்கள் அல்லாவுக்காக தண்ணீர் வடித்தவர்கள் எனவே சகாபாக்களுடைய கண்ணீரை அழுகையை அல்லாஹ் முன்மாதிரியாக புராணிலே பேசியிருக்கிறார் அதே நேரத்தில் அன்புக்குரிய அல்லாஹுடைய நேரடியார்களே அல்லா புரானில் ஒரு முக்மினுடைய திருப்பு எப்படி இருக்க வேண்டும் வெறுமனே தொழுகைக்கு வெறுமனை நோன்புக்கு வெறுமனை தசாத்துக்கு வெறுமனை ஹஜ்ஜிக்கு மாத்திரம் வழிகாட்டக்கூடிய மாற்றம் அல்ல இஸ்லாம் இஸ்லாம் ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு அசைவுகளுக்கும் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறார் ஒரு மனிதனுடைய திருப்பு ஒரு மனிதன் பிரிக்கின்றான் ஒரு மனிதனுடைய சிறப்பை இல்லாமல் ஒன்றோ அந்த சிரிப்பு நன்மையாக இருக்கும் அந்த சிரிப்புக்கு நன்மை எழுதப்படும் அதே நேரத்திலே அதே மனிதர் சிரிக்கின்ற ஒரு சிரிப்புக்கு பாவம் எழுதப்படும் என்று அலைமுக செல்லம் அவர்கள் உள்ளார்கள் எனவே சிரிப்பு என்பது சாதாரணமான ஒரு விடயம் கிடையாது சிரிப்பதற்கும் இஸ்லாமடி காட்டியிருக்கிறது முகத்துடைய புன்னகை ஒரு முப்பினுடைய முகம் எப்படி இருக்க வேண்டும் குரான் வழிகாட்டியிருக்கிறது என்ன அல்லாஹு நடிகார்களே அல்லாஹ் குரானில் சுவர்க்கவாதிகளை பற்றி பேசுகிறார் அதே நேரத்திலே நரகவாதிகளை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறார் அடையாளங்களை அல்லாஹ் குரானில் பேசுகின்ற பல இடங்களில் பிரதானமாக அல்லா பேசுவதே சுவர்க்கம் செல்லக்கூடியவர்கள் மீன்கள் அல்லாவே நம்பியவர்கள் சுவர்க்கத்தில் கூட ஒரு சுவர்க்கவாதியுடைய முகம் எப்படி இருக்கும் என்பதை பகவான் பேசுகிறது தென்னைமானவர்களே ஒரு மொம்மையுடைய முகத்திலே திருப்பி இருக்க மரணிக்கின்றதுல்ல நாங்கள் ஜனாக்களை பார்த்து ஜனிச்சு ஒரு மனிதன் அவர் மரணித்த நிலைமையில் அல்ல உலகத்திலே வாழ்கின்ற போது உலகத்திலே நடமாடுகின்ற போது குடும்பத்தோடு மனைவியோடு வாழ்கின்ற போதே வியாபாரம் செய்கின்ற போது கோபம் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது மனக்கட்டப்புகள் ஏற்படுகின்ற போது சமூகத்தோடு சேர்ந்து வாழ்கின்ற போதே சமூகத்தோடு பழகுகின்ற போதே ஒரு முக்கிய முகத்திலே திருப்பிருக்க வேண்டும் என்பதை அல்லா பேசுகிறார் சுவர்க்கவாதிகளுடைய அடையாளம் பல இடங்களிலே அல்லா தொடர் சுவர்க்கவாதி உடைய முகத்திலே திருப்பி இருந்து கொள்ள யாரும் அழமாட்டார்கள் யாருடைய முகமும் தடுக்கடுத்ததாக இருக்க மாட்டார்கள் என்றாலே அடையாளம் அந்த முகம் துணித்துக் கொண்டிருக்கிறது புன்னகையோடு இருப்பார்கள் தடுகத்தோடு இருக்க மாட்டார்கள் சுவர்க்கவாதிகளுடைய உள்ளம் மெருதுவானதாக இருக்கும் பெருமை பிடித்தவர்கள் போர்க்கம் செல்ல மாட்டார்கள் பெருமையின் அடையாளம் முகத்தில் திருப்ப மாட்டார்கள் நான் சொல்லவில்லை அதிகம் சந்தோஷம் ஏற்பட்டும் திருப்பு வருவதில்லை ஒரு முப்பினோடு உரையாடுகின்ற போது திருப்பில்லை மனைவியோடு பேசும் முகத்தில் புன்னகை கிடையாது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நான் இன்னும் சுவர்க்கத்திற்கு தகுதியானவனாக மாறவில்லை எனது உள்ளத்தில் அணு அளவு கூட பெருமை இருக்கிறது பணிவின் அடையாளம் பணிவின் அடையாளம் இரண்டு பிரதானமான அடையாளம் பணிவின் அடையாளம் ஒன்று பணிவானவருடைய முகத்தில் புன்னகை இருக்க வேண்டும் திருப்பிருக்க வேண்டும் அவருடைய நாவில் மிருதுவான வார்த்தைகள் வெளியாக வேண்டும் வினைவாணமாக அடையாளம் அல்ல சொல்கிறார் மகத்திலே புன்னகையோடு இருப்பார்கள் வெடி திருப்பல்ல சத்தத்தை உயர்த்திய திருப்பல்ல அல்ல சொல்கிறார் அது புன்னகை புன்முடுவல் புன் திருப்பு சிரித்தவர்களாக இருப்பார்கள் அடையாளத்தை அல்லாஹ அழகுவதும் அவர்களுக்கு சொல்கிறான் அவர்களுடைய முகத்திலே அல்லா சொல்கிறான் அடையாளம் சக்கராத்துடைய வேதனையை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற ஒரு சூரா இருக்கிறது அல்பு அந்த சூராவுடைய பெயர் சூரத்துள் அந்த சூறாவில் அல்லாஹ் தன்னுடைய படைப்பினங்கள் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் சொல்கிறான் ஹயாமத்துடைய நாளையில் முகம் பிரகாசமானதாக புன் ஒருவல் தூக்கக்கூடியதாக புன்னகை நிறைந்ததாக இருக்கும் என்று சுவர்க்கவாதிகளுடைய முகத்தை திருப்பம் உள்ள ஒரு முகம் புன்னகை நிறைந்த முகம் அல்லாஹ் ஹயாமத் நாளை பற்றி பேசியிருந்த போது அதே நேரத்திலே வெண்ணியமான அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் நரகவாதியினுடைய அடையாளம் பெருமையுடைய அடையாளம் முகத்திலே திருப்பி இருக்கமானவரம் இஸ்லாம் ஒரு மனி மனிதனுடைய பல்லை அவுரத் என்று சொல்லவில்லை மறைவிடங்களை மறைக்க வேண்டும் பள்ளை மறைக்க வேண்டும் என்று எங்கும் சொல்லவில்லை பல்லை திறந்து காக்கலாம் அதுதான் புல்நகை கிடையாது பள்ளி காட்டலாம் காசு தேவையில்லை நேரம் செலவழிக்க தேவையில்லை பள்ள காட்டுவது ஒரு பாதம் ஏழை சகாபாக்கள் வந்து சொன்னாங்க யாரோ சூழல செல்வந்த சகாபாக்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வளங்கள் சொத்து செல்வங்கள் கா பணங்கள் மூலமாக சதகாக்களை கொடுத்து நன்மைகளை பெற்றுக் கொண்டே இருக்கிறார்கள் உங்களுக்கும் சதக்கா செய்யலாம் நீங்களும் சதக்கா கொடுக்கலாம் செல்வந்தர்கள் பணத்தின் மூலம் பெறுகின்ற சதகாவுடைய நன்மையை பணம் உங்களால் பெறலாம் சொன்னாங்க உங்களுடைய முஸ்லிமுடைய முகத்தை பார்த்து பரிகாசம் செய்வதற்காக அல்ல கேவலப்படுத்துவதற்காக அல்ல நற்களுக்காக அல்ல அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக அவர் மீது நீங்கள் வைத்திருக்கின்ற அன்பை வெளிப்படுத்துவதற்காக அவர் மீது நீங்கள் வைத்திருக்கின்ற பாக்கத்தை கொழிவதற்காக அவருடைய முகத்தை பார்த்து நீங்கள் முன்புருவ தூப்பது உங்களுடைய உலட்டை திறந்து பள்ளை காட்டுவது சதப்பா என்று சொன்னார்கள் வர்களே நரகவாதிகளை பற்றி அல்லா பேசுகிறான் அல்ல என்ன சொல்கிறான் பாக்கிறான் நரகவாதிகளுடைய முகம் எப்படி என்றால் அல்லாஹ் சொல்கிறான் பெருமை பிடித்தவர்களுடைய அடையாளம் அவர்களுடைய முகத்தில் திருப்தி இருக்க முகத்திலே குண்முருவல் இருக்க மாட்டாது அல்லாஹ் சொல்கிறான் எனவே கண்ணியமானவர்களே திருப்பை விவாதத்தாக நாங்கள் மாற்ற வேண்டும் ஒரு மனிதனுடைய திருப்பை பற்றி அல்ல பேசுகின்ற போது திருப்புடைய வகைகளை அல்லா பேசுகிறான் நவீன அறிஞர்கள் வைத்தியர்கள் சொல்வதற்கு முன்னால் இஸ்லாம் சொல்லுகிறது திருப்பதிலே ஆரோக்கியம் குறைக்கிறது மன அழுத்தம் குறைய வேண்டுமா இரத்த அழுத்தம் குறைய வேண்டுமா உங்களுடைய குறைய வேண்டுமா இன்னொரு சகோதரனைக்காக பிள்ளைங்களை பார்த்து சிரிங்க ஆரோக்கியம் கிடைக்கும் குரான் சில பேர்களுடைய சிறுப்பை எல்லா குரான்களை பேசுகிறார் சிறுப்புடைய வகைகளை எல்லாம் பேசுகிறார் அதில் ஒன்றுதான் நபி சுலை அழைத்தலாம் உலகத்தை ஆட்சி செய்த ஒரு ஆட்சியாளர் ஒரு நபி சுலைமான் அழைகின்றாம் அவர்கள் நிதித்திருப்பை புன்முருகளை புன்னகையை புறான் பேசுகிறது ஆச்சரியமான விடயங்களை பார்க்கின்ற மனிதர்களுக்கு இயல்பாக திருப்பு ஏற்படும் புன்முகல் ஆச்சரியமான விடயம் ஒரு விடயத்தை ரசிக்கின்ற போது ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற உணர்வுதான் அந்த திருப்பு அந்த புன்முருவல் குருவான் பேசுகிறது அவர்கள் தன்னுடைய படைகளோடு வருகிறார்கள் மனிதர்கள் பறவைகளோடு வருகிறார்கள் வருகின்ற போது ஒரு எறும்பு ஒரே ஒரு எறும்பினுக்கு விளங்காது எங்களுடைய கால்களினால் நாங்கள் விரிக்கக்கூடிய எங்களை அறியாமல் விரிவட்டு சாதுகின்ற ஒரு எறும்பு தன்னுடைய எறும்பு கூட்டத்தை பார்த்து பேசுகிறது கூட்டே படையினும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்தால் அவர்கள் அறியாமல் தெரியாமல் உங்களை பிரித்து விடுவார்கள் உங்களை தகர்த்து விடுவார்கள் உங்களை அழித்து விடுவார்கள் அவர்களுடைய கால்களினால் நீங்கள் விரிவட்டு செத்து விடுவீர்கள் எனவே ஒரு குழு மசாக்கினும் நீங்கள் வாழ்கின்ற மலைகளுக்கும் மரங்களுக்கும் காடுகளுக்கும் சென்று விடுகிறேன் ஒரு எறும்பு தனது இனத்தை பற்றி கவலைப்படுகிறது தனது சமூக வெளிப்படுத்துகிறது ஒரு சுயநலவாதியாக வாழாமல் சுயநலவாதியாக நான் வாழ வேண்டும் என்ற உணர்வு இல்லாமல் பொதுநல உணர்வோடு ஒரு எறும்பு செயல்படுகிறது அல்லாஹ் சுரைமான் அடையத்தலாம் அவர்களுக்கு அந்த எறும்புடைய பாசையை கற்றுக் எறும்பு என்ன பேசுகிறது என்பதை பார்த்துவிட்டு சுலைமான் அழகலாம் அவர்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் இன்னொரு விடயத்தை எறும்பு சிந்திக்கிறது அல்லவா என்று சுலைமான் அழைகத்தலாம் ஆச்சரியப்பட்டார்கள் அந்த ஆச்சரியப்படுகின்ற நிகழ்வு குரானிலே பேசப்படுகின்ற போதே அல்லதோ தம் எறும்பை பார்த்து மனிதனை அல்ல நபியை அல்ல மனைவியை அல்ல நண்பனை அல்ல ஒரு எறும்பு அந்த எறும்பை பார்த்து சுலைமான் அழைகலாம் கூட்டுகிறார்கள் புன்னகை கூட்டுகிறார்கள் அல்ல சொல்கிறார் சுரைமான் அந்த எறும்பை பார்த்து புன்முருகள் குறித்தார் புன் திரிப்பு திரித்தார் என்று சுலைமான் அழைகலாம் அவர்கள் எறும்பை பார்த்து திரித்ததை எை பார்த்து அவர்களுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்தியதை அவருடைய முகத்தில் ஏற்பட்ட அல்லா குரானிலே பேசுகின்ற இப்ராஹிம் அலிக முதலாவது மனைவி சாரா அம்மையார் அவர்கள் பல வருட காலங்களாக குழந்தை பாக்கிய மற்றவர்களாக இருக்கிறார்கள் இறுதியாக அவர்களுடைய வீட்டுக்கு மடக்குமார்கள் வருகிறார்கள் குரானிலே அல்லாஹ் விரிவாக பேசுகின்றான் அந்த நேரத்திலே வெண்ணியமானவர்களே இப்ராஹிம் அலிகலாம் அவர்கள் அந்த மடக்குமார்களோடு மிக பண்பாக அழகாக நடந்து வருகிறார்கள் பருவத்திலே முதுமையை அடைந்த அந்த காலகட்டத்திலே வளர்க்குமார்கள் அந்த சாரா அம்மையாரை பார்த்து ஒரு நன்மாராயம் சொல்கிறார்கள் என்ன நன்மாராயம் என்ன உபஸ்வெருக்கின் அலி உங்களுக்கு நாங்கள் அறிவு ஆற்றல் உள்ள திறமையுள்ள ஒரு குழந்தையை நாங்கள் உங்களுக்கு கர இருக்கிறோம் என்ற நற்செய்தி அவர்களுக்கு சொல்லப்படுகிறது அந்த நேரத்திலே அல்லா புரானிலே சொல்கிறான் அந்த இப்ராஹிமுடைய மனைவி தாரா அந்த நற்செய்தியை கேட்டு அந்த சந்தோஷமான செய்தியை கேட்டு சிரித்தார்கள் ஆனந்தம் அடைந்தார்கள் அவர்களுடைய முகத்திலே திருப்பு ஏற்பட்டது என்று அந்த பெண்ணுடைய திருப்பை அல்லா புராணிலே புகழ்ந்து நினைமானவர்களே ரசருல்ல அன்புள்ளவர்கள் மிகவும் உள்ளவர்கள் பழகக்கூடியவர்கள் மனிதர்களை மதிக்கக்கூடியவர்கள் இரண்டுபடி என்று சொல்கிறான் என்ன சொல்கிறான் அலைவர் அவர்களை சஹாபாங்கள் வர்ணிப்பார்கள் எப்போதும் சமூக அக்கறையோடு சமூகத்தின் மீது கவலை உள்ளவர்களாக செல்லலாஹு அறைவசனம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் கவலை உள்ளத்தில் இருந்தது முகத்திலே அறைவசனம் அவர்களுடைய முகம் எப்போதுமே புன்னகை உள்ளதாக இருந்திருக்கிறது இன்று நம்ம சில பேருக்கு உள்ளத்தில் ஏற்படுகின்ற கவலையை கவலையுடைய அடையாளமான முகத்தை சுருக்கிக் கொண்டிருப்பார்கள் ஏற்படுகின்ற வருத்திருச்சிக்கொண்டு நண்பல்கிறார்கள் ஆனால் அந்த நபியுடைய அன்பும் மனைவி ஆய் சார்பியல்லாக அண்ணா அவர்கள் சொல்கிறார்கள் சொல்லலாக அழகுவ செல்லும் அவர்களை எப்போதெல்லாம் நான் கண்டேனோ பார்த்தேனோ அப்போதெல்லாம் செலவாக அணைகல்லி புன்னகை பூத்தவர்களாக முகத்திலே திருப்பி இருந்து கொண்டிருக்கிறது செலவாக அணைக அவர்களுடைய முகத்துடைய புன்னகை எண்ணியமானவர்களே பல தகாபாக்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு காரணமாக அமைந்தது இஸ்லாத்தை சொல்லுவதற்கு ஆயிரம் வார்த்தைகள் தேவையில்லை ஆயிரக்கணக்கான குரானுடைய வசனங்களை ஓதி காட்ட வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது மனுஷன் செய்ய வேண்டும் என்ற தேவைப்பாடும் கிடையாது வாசிக்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது இஸ்லாத்தை சொல்வதற்கு இஸ்லாம் உலகத்திலே மக்களால் கவரப்படுவதற்கு எங்களுடைய முகத்திலே வெளிப்படுகின்ற போதுமானது அதே மதியமாக வாங்குவவர்கள் மிகப்பெரிய ஒரு சமூகத்துடைய தலைவர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்னாகு அழைகுவம் அவர்களுடைய முகத்தின் அழகு குண்டகை இந்த அழைகுவம் நீங்கள் யூசுப் அழைகு தலாத்தை பார்க்க வேண்டுமாயிருந்தால் தலைவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் நபியுடைய முகத்தில் இருந்த புன்னகையை பார்த்துக்கு பின்னாடி சொல்றாரு அப்போது என்னை தடுக்கவில்லை எ என்னை கண்டவுடன் நபி அவர்கள் என்னோடு பேசினார்கள் என்னை தடுக்கவில்லை நபி அவர்களை நான் காண்போதெல்லாம் அவர்களுடைய முகத்திலே உன்னகை இருந்தது திருப்பு இருந்தது அவர்களுடைய முகம் காட்சி அளித்தது என்று அழகானவர் என்று இஸ்லாத்தை கவர்வதற்கு இஸ்லாத்தை ஏற்பதற்கு பிரதானமான காரணம் நபி அவர்கள் சொன்ன அதிசுக்கள் அல்ல போதிக் காட்டிய வசனங்கள் அல்ல மாறாக சதலாக அடைக சொல்லம் அவர்களுடைய முகத்திலே காணப்பட்ட புன்னகை சுமாமி அன்பு அவர்கள் எம் என்சத்துடைய ராஜபரம்பரையிலே உருவாகியோர் ராஜகுமாரர் நபி அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள் நபி அவர்கள் வெறுப்பு கொண்டார்கள் நபி அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று கத்தியோடு வாளோடு ஆயுதத்தோடு மதினாவுக்கு வருகிறார்கள் நபி அவர்களை கொலை செய்ய வேண்டும் அனைவசெல்லாம் அவர்களுடைய முகத்துடைய முன்னதையை பார்த்தார்கள் முகத்துடைய ஒரு ஈமானுடைய அடையாளம் பணிவின் அடையாளம் அடையாளம் முகத்துடையுடைய முகத்திலே காணப்படுகிறது என்ன சொன்னார்கள் இந்த உலகத்தில் உங்களை பற்றி நான் கேள்விப்படுகின்ற போது உங்களுடைய முகத்தை விட வெறுப்பான ஒரு முகம் உங்களுடைய மூஞ்சை விட முகத்தை விட வெறுப்பான கேவலமான ஒரு முகம் எனக்கு இருக்கவில்லை எப்போது உங்களை பார்த்தேனோ எப்போது உங்களோடு பேசினேனோ உங்களுடைய முகத்தை பார்த்ததற்கு பின்னால் உங்களுடைய முகத்தை விட சிறந்த ஒரு முகத்தை நான் காண முடியாது என்று சொன்னார் நபியுடைய சிறப்பு நபியுடைய குன்னகை நபியுடைய முகத்தில் அந்த திருப்பு வாழை எடுத்துக்கொண்டு வந்த சுமாமத்தை அல்லா முகமதுல்லா என்ற களிமா சொின்ற அளவுக்கு நபி முகத்து காரணமாக அமைந்தது இந்த நபி அவர்கள் ஒரு விடயத்தில் இந்த நாள் தனது முகத்தை கடுக துனியாவுக்காக அல்ல உலகத்துடைய லாபங்களுக்காக அல்ல பிரச்சனைகளுக்காக அல்ல மாறாக தலைவர்களோடு மக்காவிலே அருவி நாயர் சலாவு அலைகுசல்லம் அவர்கள் உரையாடிக் கொண்டிருக்கிறார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அப்துல்லாஹிபின் உண்மை என்று சொல்கிற இரண்டு கண்களும் குருடாக்கப்பட்ட ஒரு உருட்டு சகாவி வருகிறார் முக்கியமான பேச்சுவார்த்தையில் முக்கியமான தாவாவுடைய பணியிலே முகம் எப்படி என்று கூட தெரிய முடியாத ஒரு சகாமி அப்பதான் கூறுகிறார் வந்து இடையிலே பாய்ந்து கொள்கிறார் அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி தந்த இஸ்லாத்துடைய வழிகாட்டல்களை எனக்கு சொல்லித்தாங்க பேச்சுவார்த்தையில் இருக்கிற முக்கியமான செல்வந்தர்கள் முக்கியமான அரசியல் தலைவர்கள் சமூக தலைவர்கள் உரையாடி கொண்டிருக்கிற போது நீங்கள் இடைஞ்சலாக இருக்கிறீர்கள் என்ற என்னத்தோடு நபி அவர்கள் முகத்தை கொஞ்சம் திருப்பி விடுகிறார்கள் அடுக்கடுத்து விடுகிறார்கள் ஆரம்பே அல்லா சொல்லுகிறான் அழைக அவர்கள் முகத்தை சுருக்கிக் கொண்டார்கள் முகத்தை திருப்பி கொண்டார்கள் எதற்காக உலகத்துக்காக அல்ல தீனுக்காக தாவத்துக்காக இஸ்லாத்துக்காக ஒரு சமூகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துக்காக ஒரு காண முடியாது பார்க்க முடியாது அந்த சஹாபியின் பேச்சை கேட்டு அவருடைய பேச்சை மதிக்காமல் செலவாக அழகி வசனம் அவர்கள் முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள் அல்லாஹ்வானுடைய ஆயத்தை இறக்கிச் சொல்கிறார் தவி என்ன தெரியும் நீங்க இஸ்லாத்துக்கு அழைக்கக்கூடிய காப்பீடு இஸ்லாத்துக்கு வருவாங்களோ இல்லையோ இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சகாபி இவருக்கு நீங்க ஒரு வார்த்தையோ சொன்னா அந்த வார்த்தையை கேட்டு அவர் சென்புவாரு அமல் செய்வாரு அவருக்கு நன்மை கிடைக்கும் ஆனா இந்த காப்பீர்கள் இஸ்லாத்துக்கு வருவாங்களோ இல்லையோ என்று அல்லா சொல்றாரு அதையும் எச்சரிக்கிறாங்க அதுக்கு பின்னால் நரிசல்லாமலை சிலம வந்த காலத்தில் மதினாக்கு போறதுக்கு பின்னால அந்த சகாபியை கண்ணியப்படுத்துறதுக்காக வேண்டி நேரத்தை பார்க்க முடியாது இரவா பகலா காலையா என்று கூட அவரால் தெரியாது அப்படிப்பட்ட ஒருவரை குரு தன்னுடைய பள்ளிவாசனுடைய மக்தீராக நியமித்தார்கள் கண்ணியப்படுத்தினார்கள் கண்ணியப்படுத்தி சொன்னார்கள் இந்த அப்துல்வாஹிப் மக்களுடைய விஷயத்தில்தான் அல்லா என்ன தண்டித்த அல்லாஹ் என்ன எச்சரித்தான் அல்லாஹ் என்ன திருத்தினான் அல்லாஹ் என்ன தியாமத்துடைய நாள் வரைக்கும் போதப்படுகின்ற சூற துபத் அந்த சூராவுடைய பேர் என்ன முஹம் அறைகுவல்லம் அவர்கள் கடுக்கடுத்து விட்டார்கள் ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பத்தில் முகத்தை துடுக்கிக் கொண்டதற்காக முகத்தை கடுகடுக்க வைத்ததற்காக அல்லாஹ் இறக்கி என்று சொல்கிறான் முகத்தில திருப்பில்லை உள்ள இறக்கத்தன் உள்ள பணிவு உள்ளத்தில கனிவு உள்ளத்தில் அன்பு இல்லண்டா நேசிக்கோடி விடுவார்கள் எனவே அல்லா சொல்கிறான் சமூகத்தோடு இணைந்து நீங்கள் வாழ வேண்டுமா சமூகத்தோடு இணைந்து பயணிக்க வேண்டுமா குடும்பத்தோடு இணைந்து சந்தோஷமாக வாழ வேண்டுமா உள்ளத்தில் ஈரம் வேண்டும் முகத்திலே வேண்டும் உள்ளத்தில் ஈரம் முகத்திலே திருப்ப வேண்டும் அதற்கு பின்னால ரசுல்லம் சஹாபாக்கள் சொல்கிறார்கள் நபி அவர்கள் கோபம் பட்டாலும் முகத்தை துருக்க மாட்டார்கள் கோபப்பட்டாலும் முகத்தை துருக்க மாட்டார்கள் இழுத்து நபியுடைய கழுத்தை நெசுக்கி முர்மிழ் இல்லா இல்லதி ஆதா அல்லா உங்களுக்கு தந்த சொத்து செல்வம் கனிமத்துக்களில் இருந்து எனக்கு ஏதாவது தாங்க என்று சொல்லி நபியுடைய கழுத்தை நெசக்கி கேட்கின்றான் சொல்கிறார்கள் நேரத்தில் நபி அவர்களுடைய முகத்தை நான் பார்த்தேன் நபியுடைய கருத்தை நான் பார்த்தேன் நபியுடைய முகாரக்கான வெள்ளியை போன்ற பிரவாசமானது அந்த அளவு வருத்தம் ஏற்பட்டும் சொல்லலாகும் அனைவசனம் அவருடைய முகத்தை நான் பார்த்தேன் அந்த கோபப்படக்கூடிய நேரத்தில் கூட அருமை நாயகன் சொல்லலாகும் அனைவசனம் அவர்கள் அழகாக அவருக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யுங்கள் கொடுங்கள் என்று என்னை பார்த்து சொன்னார்கள் என்று சொன்னார்கள் எனவே நவியுடைய கோபமும் கோபத்திலும் அந்தமை இருந்தது அதனால் தான் சொல்கிறார்கள் தலவாறு அழைகவன் தங்கம் அவர்கள் மரணிக்கக்கூடிய அந்த நாளிலே திங்கக்கிழமை நாளில் சுபகுடைய கொள்கைக்காக வேண்டி நாம் தயாராக நிற்கின்ற போதுதான் முகத்தை நாங்கள் கடைசியாக பார்ப்போம் கடைசியாக தகாபாக்கலாக பார்த்தாங்க சுபகு தொலுகைக்காக இமாமாக நின்று தொலைவிப்பதற்கு தயாராக நிற்கின்ற போது ஆய்ச்சாரவியல்லாக அன்றாவுடைய வீட்டிலே இருந்து அருமை நாயகன் அழைகுவ செல்லம் அவர்கள் எங்களை எட்டி பார்த்தார்கள் அந்த நேரத்திலே நபி அவர்களுடைய முகம் ஆக இருந்தது ிக்க ஒரு முகமாக ஆனந்த வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முகமாக முகத்தினால் கதப்பா செய்கின்ற ஒரு முகமாக முஸ்லீம்களை பார்த்து அழகாக உரையாடுகின்ற பேசுகின்ற பார்த்துகின்ற புன்னகை நிறைந்த முகமாக இருந்தது நபி அவர்கள் மரணிக்கின்ற போது கிரித்தவர்களாக மரணித்தார்கள் கிரித்தவர்களாக வாழ்ந்தார்கள் புன்னகை கூத்தவர்களாக வாழ்ந்தார்கள் அவர்களுடைய சந்தோஷத்திலும் சிறுப்பு இருந்தது கவலையிலும் சிறுப்பு இருந்தது துக்கத்திலும் சிறுப்பு இருந்தது மரணிக்கின்ற போது சக்கராத்துடைய வேதனையை சொன்னதாக அழைகிற அனுபவிடைய முகம் வாழவில்லை என கண்டிப்பாக சந்தோஷத்திலும் போது கோபத்திலும் வைத்துக் கொள்வோம் முகத்தின் மூலம் செய்வோம் உதகை திறந்து பள்ளை காட்டி முஸ்லிம்களை மற்றவர்களை முஸ்லீம் அல்லாதவர்களை ஏனையவர்களை உறவினர்களை உறவினர்கள் அல்லாதவர்களை பார்க்கின்ற போதெல்லாம் மகிழ்ச்சியாக அவர்களோடு உரையாடக்கூடியவர்களாக புன்னகை பூத்தவர்களாக ஆனந்தத்தை வெளிப்படுத்தியவர்களாக புன் பூத்தவர்களாக பலர் சென்ற வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானுடைய பெறுகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கு வருவாயாக